து இருக்கிறது அப்படி வாயினால் அடித்தரும் அடித்த உடனே பழிப்பறை முழக்கோடைய நடந்த இந்த பழி இருக்கே இதனால் சகலமான தெரிவிப்பது என்னவென்றால் இப்படி ஒரு அரசன் மனிதன் இப்படி கண்டறி இறக்க செய்து விட்டான் அந்த பழியை எல்லாருக்கும் தெரிவிப்பதற்கு ஏற்பட்ட முழக்கா இருக்கணுமே தவிர வெறும் வாயில் மணி அல்ல முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ பாவத்தினுடைய ஒளிதானும் ஆவி கோளல் வரும் மரணி ஊர்தி கடுத்தி மணியின் ரொம்ப அருமை என்ன கவிஞர் எதிர்கால சிந்தனை இப்ப இந்த மைந்தனுடைய உயிரையும் கொள்வதற்காக எங்கே தயாராகிறான் யமன் தயாராகிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கி அப்பா திருவாரூர்ல அந்த பையன் வந்து கன்று போய் இறந்துட்டு அப்பா எப்ப இந்த கன்று பெற்ற துயரை தன்னுடைய கன்றும் பெறணும்னு சொல்லிட்டு தேர்கால ஊற போறோம் அதனால அந்த ஆன்மாவே இன்னைக்கு எடுத்துட்டு வர வேண்டிய வேலைதான் நமக்கு வேலை சரி புறப்படு என்று புறப்பட்டு இருக்காங்களாம் எனவே யமன் அப்படி புறப்படுகிற புறப்படும் போது எந்த ஊர்தியில் வருவான் எருமை இந்த எருமை மாட்டில் அந்த மணியின் ஒளியோ எந்த மாதிரி என்ன தன் தாரை முன் கேடா இந்த அரசையம்லியும் ஒன்றும் என்ன செய்யணும் என சேர்க்கிறாரோடய சென்று அவங்க அமைக்கணும் இறைவனின் கொற்ற வாயில் தூங்கிய மணியைக் கொட்டால் துளைக்கியது என்ன சொன்னார் அது வந்தாங்கிட்டு இருக்கிறான் கேட்டா இப்படி நடந்து போச்சு வந்த உடனே என்னப்பா என்ன தம்பி சேர்ல போயிட்டு ஒரு கண்டு வந்தது நடுப்புற வந்தது அது யாருக்குமே எங்களுக்கு எல்லாம் தெரியல அது அதனால இந்த தாய்ப்பசு அப்படின்னு இதை காவலர் சொன்னார்தான் மன்ன வண்ணாதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி என் இதற்கு விட்டதென்பான் அமைச்சரை இழந்து நோக்க இன்னைக்கெல்லாம் அரசனா வரவேன் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து அரசனா கிடையாது அமைச்சராக வரவேங்களா இப்ப வாயில் காவலர் என்ன நினைக்கிறாங்க அமைச்சர் இருக்கிறாங்க அப்போ இந்த செய்தி நடந்த உடனேயே அரண்மனையை சூண்டு விட்டார்கள் அமைச்சர்கள் அமைச்சரை நோக்கும் போது இகழ்ந்து நோக்கே அதுக்குதான் தெய்வ சேர்க்கிறாரு கோவில் கட்டி கும்பிட்டு அதை யாராவது அபிமன்றான பண்ணியோ மனசுல வச்சுக்கிறார் இகழ்ந்து நோக்க என்ன அர்த்தம் மாண்பு மிகு நீங்க எல்லாம் இருந்து நானும் இருந்து இது மாதிரி ஒரு செயல் நடக்கிறது அல்லவா அமைச்சரை பார்க்கும்போதே ஒரு இகழ்ச்சியான நோக்கம் இகழ்ந்து நோக்க முன்னுரை நிகழ்ந்த எல்லாம் அறிந்துடான் அதுக்குள்ள செய்தி தெரியும் இருங்க ஒரு நாள் டைம் கொடுங்க அது என்ன நடந்து முற்றுமையா சொல்றேன் அதுக்குள்ள செய்த நல்லா அருமையை தெரிஞ்ச யார் என்ன நிகழ்ந்த எல்லாம் அறிந்துடான் முதிர்ந்த கேள்வி நல்ல அமைச்சர் உண்மையான அமைச்சர் என்ன நடந்ததுன்னு கேக்கல இந்த பார்வையே அவங்களை கொண்டு என்ன என்ன நடந்தது என்ன தெரியுது ஆராய்ச்சி நடிச்ச பசியும் ஆனா அமைச்சருக்கு என்ன தெரியணும் ஏன் இது அடித்தது என்னுடைய கண்டை என்ன ஆயிட்டு எப்படி இறந்து போயிட்டு எதனால ஆராய்ச்சி மணி அடித்துக் கொண்டிருக்கிற பசு இப்பொழுது தட்டி கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க ஆமாப்பா போன்ற திங்க முடியாது அந்த மாடு நிக்கணும் காவலர் நிக்கணும் இந்த அமைச்சர் நிற்கணும் அதுல முடியவனாக இருக்கிற அமைச்சர் யார் கேட்க மன்னன் கேட்க எப்படி நோக்க இழந்து நோக்க இகழ்ந்து நோக்க ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இப்ப யார் பேசுறது அமைச்சர் பேசுறது பலவள சோழனுக்கு சோழன் சோழனே சொல்லலாம் அரசேன்னு சொல்லலாம் வேந்தேன்னு சொல்லலாம் ஆனாலும் நம் நாட்டில் எந்த வளத்திற்கும் குறைவில்லை இன்றும் நீதியாகிய வளத்திற்கும் குறைவில்லை கவலை வேண்டாம் ஏதோ பெரிய நீதிக்கு குறைவான வந்துவிட்டது என்று வேண்டாம் நீதி சற்றும் வலுவவில்லை நீதியிலும் வலுவாதி வளம் இருக்கிறது என்பான் மண் வளமோ நீ நிலவளமோ குறிப்பதல்ல அறவளம் நமக்கு கொண்டிருந்ததுல நம்ம ஊர் நடந்து போயிட்டேன்னு கருதிப்பீங்க அப்ப நம்முடைய பண்பாடோ நம்முடைய அறமோ சேர்ந்து போய்சிருக்கீங்க அந்த அறச்சரிவு இல்லை என்பான் வளவ என்ன நடந்தது மின் புதல்வன் மின் நிகழ்ச்சியாகவும் படிக்கலாம் போட்சியாகவும் படிக்கலாம் எல்லாம் என்றால் அப்படின்னு சொல்லலாம் அப்படி படிக்கிறது குளிக்க பிறந்தது பூனை ஆகுமா நம்ம தம்பி அப்படின்னா அரண் படுவாத தம்பி என்பது குடிக்கிறார் புதல்வன் என்ன செய்தா எல்லாம் கூடதான் வரும் இன்னைக்கு சும்மாங்க தேர் இருந்ததா ஆங்கோர் அந்த ஆங்கோருங்கிறது தினமும் ஏறது இல்ல சும்மாங்க தேர் இருந்ததா அதுல அர்த்தம் ஆங்கு ஆங்கு ஓர் ஓர்ன்னு ஒரே சொல்ல கூடாது ஏரி அது தேர்ந்தது தம்பி எல்லாமே எப்படி போச்சு தெருவில் தெருவில் முதல்ல இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா என்ன செய்யும் அங்கேயும் நினைச்சது காரணம் என்னன்னா எப்படி போயிட்டு எப்படி நல்ல இடது பக்கமா போய்ச்சா வலது பக்கமா தெரிவிச்சா டயர் போய்ச்சா இன்ஜின் போச்சா என்ன இவன் செய்தால நீட்டா இது எந்த தெருவு அரசு தெருவில் அரசர்கள் நடமாறுவதற்குரிய தெரு தான் இது எனவே அந்த தெருவில் தேர் போச்சு தவிர மக்கள் மத்தியிலே மக்கள் நடமாறுகிற தேர்வுல மக்களுக்குரிய தெருவில் அல்ல இது பொது வழிப்பண்ட தப்பே தவிர நம்ம தம்பி போனது அரசு தெருவுலதான் போயிட்டு எனவே போன இடம் சரியான இடம் தம்பி ஒண்ணு தப்பான இடத்துக்கு போயிடல தெருவில் ஆமா ஏடி உட்கார்ந்தான் போச்சு ஒரு மித ஸ்பீடு கூட இல்ல அப்படி போயி போங்கால் அப்படியே போயிட்டு இருந்தது போன இடமும் வந்து அரசுலாம் தேர் அப்ப தெரு நல்ல நமக்குரிய தெருவு வேகமா போகல மெதுவா போச்சு கூட இருந்தவங்க தெருவில் பொங்கால் சரி நம்ம தெருவுதான் அந்த தர்பார்ல போயிருந்தா கண்ணு வந்து இருக்காது இவன் பாட்டு தானே ஏறி போயிருக்காண்டிருக்கேன் இல்லீங்க ஒரு அரசகுமாரன் போகும்போது எப்படி போகணும் அது போல ஆளாவில் தேர் தானே சூட என்ன அர்த்தம் நம்ம தம்பி மட்டுமா பாக்கல கூட வந்தவங்க அத்தனை பேரும் எல்லாருக்கோ தம்பி மேல தப்பு இல்ல சொல்றான் தேர் தானே சூட ஆற சூடாம் தெருவில் என்ன தெரியும் கேட்ட அப்போ போன அரசு போற கூட பல பேர் வந்து வேகமா போகல மெதுவா போயிருக்கு இவ்வளவு சேர்ந்து அந்த கண்ணுட்டி தள்ளி தப்புறீங்க அல்லவா பாவம் ஏயா எல்லாம் சேர்ந்து கண்ணூட்டி தள்ளை வைக்கிறீங்க என்ன கண்ணூட்டி தள்ளியும் கண்டு இளங்கு பயம் அது மேலேயும் தப்பு இந்த இளையான் கண்டு போட்டாரே லட்சம் இல்ல கோடி எல்லாம் கொடுக்கலாம் அவருக்கு ஆமா நம்ம நம்ம இப்ப பையன் செஞ்சது தப்பு இல்லைங்கிறது எல்லாம் இளங்கன்னு பயமரியாது என்னவோ பார்த்தது அவ்வளவுதான் எனவே கன்றின் தவறில்லை இப்ப என்ன என்ன தெரியும் பாக்க இருக்குது முன்னால வந்து விழுந்ததா பின்னால வந்து இறந்ததா பாட்டு போது வைத்து இத பிஎல் படிக்கணும் என்னென்ன உங்க இந்த பாட்டையும் வச்சு பாருங்க அந்த கண்டு எங்க இறந்தது ஈடை புகுந்துடும் அல்ல நம்ம தம்பியினுடைய பார்வையில படல தம்பி முன்னே பார்த்துட்டு வந்ததா என்ன அருமை தெரியுங்களா இறந்தது கொஞ்சம் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் என்னூர் வந்து விளைத்தது தன்மை என்றான் அங்கேயும் அந்த தவந்து போன இந்த தாய் வந்து மணி அடிச்சது மணி அடித்ததுங்கிறதே காதல விடாது எங்க பாண்டியன் இதுவரையிலும் வேத ஒலி திருமுறை ஒளி இதெல்லாம் கேட்டிருப்பானே தவிர இது மாதிரி ஒரு தவறு நடந்து மணி ஒலியை கேட்டதனே அல்ல என்று பாராட்டுகிறது சிலப்பதி யாரு அதுபோல இந்த சோழனும் இதுவரையிலும் இந்த மாதிரி ஆராய்ச்சி மணி அடித்து இந்த மாதிரி ஒளிய கேட்டவனே என்ன எதை அதை அதை இதை அப்படின்னு சொல்லணும்னு சொல்லக்கூடாது எவ்வளவு நயத்தக்க நாகரிகம் ஒரு காவியத்தை பாடம்னா இவரை படிச்சுட்டு காமி எழுதணும் இவரை படிச்சுட்டு ஒரு செய்தி எப்படி சொல்லணும்பா சொல்றதும் இது வந்து அந்த வேலையை செய்த திருக்குறள் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து அப்படின்னு சொல்லி இருக்கேன் கூட மடிப்பதோ நீட்டுவத வேண்டதில்லை ஆனா உலக மக்கள் படிக்காமல் இருந்தால் மழிப்பது எதை மழிப்பது சொல்லி இருக்க எதை மடிப்பது மடிப்பதுன்னு எதை தட்டுவது இதை சொல்லப்படாதான் சொல்லப்படாதான் பறிக்கு வரி சொல்றேன் நான் தான் நினைக்கிறேன் இந்த மாண்பு அமைச்சர் கல்வி எல்லாம் குப்பையில இந்தியப்பா ஆயிரத்தி முன்னூத்தி தெரியுமா வேண்டாம் பார்த்து படிப்பியா இவை சிவ முருகா முருகா அதனால காலர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான் இந்த பாட்டு அருமையான பாட்டு சொல்லுக்கு சொல்வின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி அங்க கூட சுவாமி தேர் என்ன கேட்டா நல்லா மணி கட்டப்பட்ட தேர் பெரிய திருவாரூர் தேர் மாதிரி தென்னாடி பாத்த உடனே தேரு ஜனங்கள்லாம் வர்றாங்க வேற எங்க போயிருக்கலாம் சந்தி போயிருக்கலாம் தேரில் ஏறி அளவில் தேர்த்தானி சூட முன்னும் பின்னும் பல பேர் குடவே இளைஞரணி வந்துகிட்டு இருக்குது ஆயிரக்கடைகள் தெருவில் ஓடிச்சா தேரு போங்கும் போது என்ன நடந்தது இளையான் கன்று ஒன்று இடை புகுந்து இறந்ததாக முழுமையாக நடந்ததை கொஞ்சம் மறைக்காமல் யாருக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல் அல்லது யாருக்கும் எந்தவித நன்மையும் இல்லாமல் அளந்ததை அளந்தபடி சொன்ன மாண்பு மிக அமைச்சர் ஒரு மாண்புமிகு அமைச்சரின் பேச்சு முருகா முருகா இப்படியாக கேட்டான் ஆனா அவனுக்கு நமக்கெல்லாம் சமாதானம் ஆகுது உடையவனுக்கு சமாதான ஆகலே ஆகல என்ன செய்தான் அவரை கேட்ட வேந்தன் ஆ ஊரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டாற்போல் வேதனை அகற்று மிக்க இளைந்தவாறு என் இடருரும் இறங்கும் ஏங்கும் லட்சம் சொல்லுங்கப்பா இந்த தாய்க்கு இழந்த கன்றை நான் தர முடியுமா கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை சிலப்பது ஒரு கணவனையே இழந்துட்டா மீண்டும் ஒரு கணவன் தயார் பண்ண முடியுமா அதுபோல இதனுடைய கன்று என்ற உண்டு இறந்து விட்டதுன்னா மீண்டும் ஒரு கண்டை கொடுக்க முடியுமா என்று வந்து நான் மண்ணுயிர் பிறந்துடையும் பொதுக்கடிந்தாரத்தின் மீண்டும் நன்றி என் நெறி நின்றால் என் செய்தால் தீரும் என்றெல்லாம் நினைத்தான் அமைச்சல் சொன்னா அரசியல் சட்டம் என்ன நேரமாயிட்டும் நினைக்கிறது முடிக்கிறேன் என்ன பண்றது ரொம்ப அருமையான பகுதி என்னென்ன என்ன மாதிரி நடந்ததோ அது செஞ்சிடலாம் சுவாமி என்ன என்னப்பா இருக்கிற பிராமணர்ல கூப்பிடுவோம் வேகத்துல என்னப்பா சொல்லிருக்கு இது மாதிரி ஒரு பசுங்கன்று இப்படி போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி என்னன்னு வளக்கந்து நீர் மொழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு குடக்கந்த இடம் தளரும் கோயில் ஒரு நோய் மருந்தாம சரியப்பா நீ எந்த பிராய்சத்தை வருமா தாய்க்கு மீண்டு அந்த கன்று வருமா ராதேப்பா ஆதனால் அதனால் என்ன செய்யறது ஒரு அரசன் எப்படி தெரியுமா இருக்கணும் யாரு ஒரு மாண்பு அமைச்சர் பேசுற மாநிலம் காவலனாவான் இது அமைச்சரகத்தில தலைமை செயலகத்தில் எழுதியிருக்கணும் எப்பவுமே மாநிலம் காவலனாவான் காக்கும் காலை ஆட்சி செலுத்துகின்ற பொழுது முதல்ல எடுவர் வரப்படாது தன் பரிசனத்தால் உனக்கு வேண்டியவனால வரப்படாது இப்ப ரெண்டுமே தான் தகராறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊன மிகு பகைத்திரத்தால் உன்னுடைய பயவரால கல் வருத்தம்மாள் உயிர்கள் உயிர் கொஞ்சம் இந்த ஐந்து விதமான இடையூறுகளையும் நாட்டில் வலுவராமல் காக்கிறவன் அவன் அரசன் நான் அரசன் இல்லையே இப்படி அனுபவிட்டது ஒரே ஒரு முடிவு எப்படி இந்த தாய் கன்று பசு இந்த கண்டைதோ அது போல நான் தந்தை என்னுடைய கண்டை நான் இழந்து நிற்க அதனால இவனை நேர தேற்கால எந்த தேற்கால அந்த கண்டு இறந்ததோ அதே தேர்கால இவனை அழித்து விடு யார அந்த முதல்ல சொன்ன பாருங்க முதிய கேள்வி அமைச்சர் என்ன பண்ணுவார் அவரு திருவாரூர் கோயில்ல கல்வெட்டு இந்த கல்வெட்டுலாம் இருக்கு படம் எழுதி திருவாரூர் கல்வெட்டுல இருக்கு விருத்தன் ஆனா சேர்க்கிறார் அதெல்லாம் சொல்லல ஏனென்றால் அவருக்கு சில நீதி இருக்கு அத கடைபிடிப்பா அதனால பிரிய விருத்தன் என்று போட்டிருக்காங்க கல்வெட்டுல இந்த பெயர் அந்த காலத்துல வந்து கல்வெட்டுல பிரிய விருத்தன் என்ற பையன் என்ற பெயரும் இவன் உபயகுல என்ப ஒரு பெயர் பெயர் அந்த மாதிரி பெயருடைய பார்த்தார் அந்த பையனை போய் நான் ஏன் தற்கால சரி அந்த அரசு ஆணையை நிறைவேற்ற முடியல நிறைவேற்றாம இருக்கிற ஏ இவ்ளோ நாள் அமைச்சராக இருந்து அவர் சொன்ன அறத்தை நாம் கடைபிடிக்கல நான் ஒரு அமைச்சனா சிவ சிவ ஒரு பேரரசன் சொன்னதை ஒரு அமைச்சர் நிறைவேற்றணுமே தவிர நிறைவேற்றாவிட்டால் அவன் அமைச்சன நிறைவேற்றலாம் நிறைவேற்ற ஒரு பத்து நிமிஷம் எங்க பாரு அவரே உயிர் நீத்துட்டோ நானே தேர் விடுறேன் வாடா வாடான்னு பையன் வந்துட்டான் எங்க அப்பா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு வைக்கணும்னு அறிக்கை விடல இந்த அறிக்கை இருபது நூற்றாண்டு தன் கூலத்துக்கு உள்ளான் என்பது ஒரு பையன் எங்க ஆராய்ச்சியாளன் அவருக்கு ஒரு நாலஞ்சு பையன் இருப்பானோ ஏன் தெரியுமா ஒன்னு போனா போட்டு நினைச்சா ஒரு மைந்தன் எடுத்துக்கலாம் தன் வழியில தன்னுடைய தம்பி வழியில அண்ணன் அக்கா வழியில ஒரு ஆள் கிடையாது ஒரே ஒரு பையன் தான் தனக்கு மட்டுமல்ல என்ன ஒரே குறிக்கோள் நாம் எல்லாம் சார்ந்து வாழ்கிறோம் அரசன் யாரை சார்வது ஒரு கேள்வி திருவள்ளுவர கேட்டான் திருவள்ளுவரத்தை சுவாமியை நாமெல்லாம் யாரை பின்பற்றணும் அரசனை மன்னவனிய குடிகள் அரசை பின்பற்றும் நம்ம எல்லாம் காப்பது அரசன் அவனை எது காக்கும் அவனை அவன் செய்து வருகின்ற அறம் காக்கும் முறை காக்கும் முட்டாட்சியின் முட்டாட்சியும் அந்த முறையிலிருந்து மாறாம நடந்து கொண்டிருப்பானால் அவன் நிச்சயமா அந்த முறை காக்கும் அறம் காக்குடன் என்று அறத்தினை பின்பற்ற வேற அறம் என்ன சொல்கிறது அப்படியே பின்னால போன செய்தான் பையன் எப்படி படுத்த நிக்க அப்பா நான் படுக்கிறேன் நேரம் சக்கரம் இருக்குல்ல அதுக்கு நேர தலையை வைக்கப்பட தலையில இருந்து கால் வரைக்கும் காலை நீட்டி நான் போறேன் பக்கம் எடுத்துக்கொள்ள கால் மட்டுமே போயிட்டு போகுது தருமந்தன் வழி செல்கை கட மறுமந்தன் உந்தான் அவன் நெஞ்சல் அப்படியே படுபடியா தேர்தான் இருபதாம் ஆண்டு பெருமக்களே எல்லாரும் வேணாங்கள ஆனா ஒரு மன்னருக்கு என்ன கடமைன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அருமந்த அரசாட்சி அறிதோ மற்ற அறிதோதான் அரசியல் அரசியல் அவ்வளவு கிள்ளுக்கா இது அரசியல் இது அரசியல் இப்படி இருந்தால் அரசியல் அரசியல் தான் நம்ம ஏதோ வீட்டில இருக்க கொள்ள விட்டு அருமந்த அரசாட்சி அறிதோ மத்ரிதோ தான் எளிமையா அப்படியே ஊர்ந்து போது சேர் திருக்குறள் இறை காக்கும் வையகம் எல்லாம் இந்த உலகத்தை யார் காக்கிற அரசன் அவனை எது காக்கும் அவன் இதுவரை செய்து வந்த அறம் அவனை காக்கும் சத்தியம் தானே சத்தியம் தானே மேல பெருமான் தோன்றினார் இவன் தேர் அப்படியே உருந்துட்டே போகுது மேல சோருடைய செவியன் விடையேறி சூவன் மதிசூடி அம்மையப்பரோடு காய்ச்சல் சோமா காய்ச்சல் அது காய்ச்சல் பார்த்தார் அப்படியே தேர் நிறுத்தினான் தேர் நின்றால் எதை நிறந்தனர் பையன் அப்படியே இது வரைக்கும் அப்படியே அழிந்து போனவன் அப்படியே பையன் அழிஞ்சிருச்சு வணங்கி நிக்கிறான் இவன் மட்டுமா நின்றான் இறந்து போன கண்டு அப்படியே சொல்லி குவிஞ்சு அப்படி பாக்குது அம்மா அப்படின்னு கேட்டது இந்த தாய்ப்பசி என்ன போயிருக்கான் எ அடுப்படையை நிறைவேற்ற முடியாமல் போய் இறந்தானே தான் இந்த அரசியலம் கண்டெழுந்தது ஆணிலம் கன்றும் எழுந்தது பெருமானும் மேலே எழுந்தான் மிக அருமையாக பெருமான் காட்சி அந்த பேரரசன் இறைவன் திருவடி நிழல் அடைய பையம் அன்று முதல் அரசனாகி அந்த நாட்டை காத்து வந்தான் இதுதான் நகர சிறப்பு நகர சிறப்பு என்ற தலைப்பிலே அரசியல் சிறப்பை பேசிய பெருமை சேர்க்கிறார் ஒருவருக்கேயும் அவருடைய திருநாமம் நீலூடி வாழ்க திருவடி வாழ்க அவருடைய எண்ணம் வாழ்க அவருடைய நினைந்த கருத்துக்கள் அறம் வாழ்க என்று சொல்லணும் இதற்ற தந்தூர் தான் அவருடைய திருவடி வாழ்க இந்த வாழ்த்தி கேட்டு மொழிகின்ற பெருமக்கள் எல்லோரையும் வாழ்த்து இதோடு அமைகிறேன் அமைச்சர்